531 முப்பத்தி ஒன்று கூறினார்கள் தொழும்போது எனவே தம் வலப்புறம் துப்பவேண்டாம் எனினும் தமது இடது பாதத்தின் கீழே துப்பிக்கொள்ளலாம் இதை அனஸ்வதியாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் தமக்கு முன்புறமாக துப்பலாகாது எனினும் தம் இடது புறமாகவோ தம் பாதங்களுக்கு கீழோ துப்பிக்கொள்ளலாம் என்று நபி செல்லிகள செல்லம் அவர்கள் முன்புறமோ தம் வலது புறமோ துப்ப வேண்டாம் எனினும் இடப்புறமோ தம் பாதத்தின் கீழோ துப்பிக்கொள்ளலாம் என்று நபி செல்லாஹு அழகம் அவர்கள் கூறியதாக சோபா குறிப்பிடுகிறார் கிபிலா திசையிலோ தம் வலப்புறமோ துப்பலாகாது எனினும் தம் கிட புறமோ தம் பாதத்தின் கீழோ தொப்பிக்கொள்ளலாம் என்று நபிசல்லாஹு அலிஹஹி வசல்லம் அவர்கள் கூறியதாக அனசியல்லாஹர்கள் வழியாக ஹுமைத் அறிவிக்கின்றார்